சரு குரு கிருப்பையால் கற்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா பகவான் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கு அடிப்பார் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ராஜநீதி எல்லாம் தெரியும் இனிமேலாம் ராஜநீதி தான் ஐயா வருது அந்த வரம் வாங்கின காலைவன அந்த கிரீக் சேனையில இருந்து எவன சேனையில இருந்து பிரிக்கணும் பிரிச்சாச்சு அப்பதான் பிரிச்சாச்சு அவனை தனியா முடிக்கணும் முடிக்க போறார் முடிக்கிறார் முடிச்சார் படுத்துன் இருக்கார் முச்சுகுந்தன் அவனுக்கு தரிசனம் கொடுக்கணும் தேவர்களுக்காக ரொம்ப உழைச்சிருக்கார் பாடுபட்டிருக்கார் ஆஹ் தபஸ் பண்ண இதுக்கு அந்த பத்ரிநாத்துக்கு அனுப்பணும் கர்கர் ஆச்சாரியர் சொல்லியிருக்கார் குரு அந்த குரு வாக்கியத்தை சத்தியம் பண்ணணும் அப்போ வரார் அதான் என்ன பாருங்க கண்ணன் படுத்துட்டு தட்டி எழுப்பி கிருஷ்ணன் தரிசனம் பண்ண கொடுக்க கொடுக்குறன் அவரவர் வந்து வருஷ கணக்கில் ஆயிரக்கணக்கில் வருஷ கணக்கில் தபஸ் பண்ணி கிடைக்க வேண்டிய ஒரு தரிசனத்தை படுத்துட்டு இருக்கிற கிருஷ்ணனை படுத்துட்டு இருக்கிற ராஜாவை சக்கரவர்த்தியை முஜுகுந்தனை எழுப்பி விட்டு அவனால் ஒரு காரியத்தை முடிச்சு அவனால் ஒரு காரியத்தை முடித்து அந்த அந்த அசுரனை முடிச்சு ஏற்கனவே அந்த அசுரனில் சண்டை போட வேண்டியது பேலன்ஸ் இருந்திருப்பதற்கு பேலன்ஸ் காரியமாக பேலன்ஸ் கடைசி காரியமாக இந்த யவனனை முடிச்சு தரிசனம் வேற கொடுத்து அனுகிரகம் பண்ணி பக்தியை கொடுத்து அவனுக்கு வந்து அடுத்த ஜன்மத்தில் மோட்சத்தை கொடுக்குறாப்பு கொடுத்து பத்ரிநாத்துக்கு போய் அனுப்பிச்சு தபஸ் பண்ணுன்னு சொல்லி அப்படி அனுப்புகிறான் இதை விட வேண கொசு இதை கம்பேரிட்டிங் கான்ட்ராஸ்ட் வித்து ஒரு நிற்கிருகன் பின்னால வருது அறுபத்தி நாலாவது அத்தியாயத்தில் இது வந்து ஐம்பத்தி ஒன்று அதில் அவரை மாதிரி யாரும் அந்த காமதேனும் கோ சேவை கோதானம் பண்ணவர் யாரும் கிடையாது பார்த்த வரைக்கும் பல பல கிரந்தங்களை பார்த்த வரைக்கும் கோதானம் ருகா நான் மாதிரி பண்ணவர் யாரும் கிடையாது ருகனுடைய சரித்திரம் வந்து உத்தரகாண்ட ராமாயணத்தில் கூட வருது ஒரே ஒரு பசுமாடு தானம் பண்ணது ரெண்டு பிராமணர்களுக்கு அவனுடைய கண்ட்ரோல் இல்லாமல் எதேத்தியா எதிர்த்தியாக நடந்தது போயிடுது அவ்வளோதான் அவனை மாதிரி கோதானம் யாரும் பண்ணலை அவனுக்கு கடைசியில் யுவ கணக்கில் அவன் ஓணானா இருக்கவன் இருந்தது அது பகவானுடைய ஒரு சாப மோக்கத்துக்கவும் அவன் கிடைக்கும் தரிசனம் கிடைக்கும் கிருஷ்ணனுடைய தரிசனம் கிடைக்கும் அதுக்கும் இதுக்கே கம்பேர் பண்ணி பாருங்க அதுதான் தூங்கிட்டவனுக்கு எழுப்பியே அவனுக்கு தரிசனம் கொடுக்குறார் அவன் ஓனானா படுத்துன்ற ஓனானா படுத்து ரொம்ப கஷ்டப்பட்டவனை அதாவது கீழ் ஜென்மம் ஓனான் ஜென்மா கீழ் ஜென்மாதானே அந்த தூக்கி தூக்கி பார்க்கும்போது தக்கழுத்து தூக்கி பார்க்கணும் உங்களுடைய தனியாக அதாவது ஃப்ளாட்டில் இருக்கிறவள் எங்கே தெரிய போகிறது அப்படி இருந்தால் தெரியும் அந்த ஓனானா ஆனவன் பெரிய ஓனானா இருக்கான் இதில் துவார்கையில் ஒரு ஒரு கூப்பத்தில் ஜலமில்லாத கூப்பம் அப்படி அழகா இருக்கும் அதை பார்க்கிற போது கண்ணன் வந்து அப்படி அவன் அனுகிரகம் முச்சுக்குண்டனுக்கு மேல பார்ப்போம் இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்துல இருந்து மேல மூடத்தை இருபத்தி எட்டு முத்துக்குண்டாம் கோபவானுக்கு சம்பிராப்தோம் பத்யாம் பத்மபலாசாப்யாம் விச்சலி குரு கண்டகே கோ பம்ப்ோ விபி பத் பத்மபராம்ச்சலசி உருக்கண்டித் தேஜஸ்விம் தேஜோசு சூரியசோப மகேந்திரோலோ பரோஷித் தேஜஸ்விம் தேஜோ பகவான் விபாவசு சூரியஸ்ோ மோமேந்திரோக்கோ அபரோ மே தவிர புருஷர்ஷபம் எதசே பிராம் மே தவிர புருஷர்ஷபம் எதசே பிரம் சூழத்தமியலேக்கம் அக்கம் நரபுங்கம் வா கதாதி ஓச்சத்தை अस्माकं ஸ்லுஷதா அவியலீக்கம் அக்கம் நரபுங்கம் வா கதம் எதிச்சு புருஷவியவீதின ஆமப்பயவியவா முச்சுக்கண்டீ பிரோக் யௌவனஸ்வ ஆமப்பிர்த்தோம் நிரோபேந்திரிய சயன் விஜினே காமம் கேனி உதனோ நேயம் சேன் விஜினா கேனி உதனோ நூனம் ஆமீயன பாப்மன அனந்தரம் பீமானி மித்தாசன भस्मीकतो नोनम अनंतरम சோப்பி பஸ்மீகோ நூனா ஆத்மீயா அனந்தரம் பீமான மிச்சனாத்தனா தே விஷியேன பூரிதிரும் சார் அத்தோஜோ மகா மாநித்தே விஷயூரி அதோஜோ மகாபாசி தேனா ஏவம் சம்பாஷிதோராஜ்யா பகவான் பூதபாவனா பிரத்யாக பிரகதன் வாண்யா ஏவம் சம்பாஷித்தோராஜ்யா பகவான் பூதபாவனா பிரத்யாக பிரகதன் வாண்யா மேகநாரக பீரயா ஸ்லோகம் இருபத்தி ஏழில் முடித்தோம் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெச்சாக பார்க்குறோம் ஒரு ஸ்ட்ரெச் பண்ணால் அப்புறம் பகவான் ஆன்சர் பண்ண போகிறார் பதில் சொல்ல போகிறார் அன்புரம் பண்ண போகிறார் ஸ்ட்ரெச்சாக பார்க்குறோம் மே இருபத்தி ஏழுலேருந்து முட்டத்துலையும் முத்துக்குண்ட உபவான் சம்பராம் விபநேக பத்மா பத்மபதாசாரு கண்டகம் கோபவான் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சிலிர்க வைக்கும் என்னை கலறிவிடும் யாரு இது ரமண மகள் கேட்ட நான் யார்ங்கிற வார்த்தையிலிருந்து பின்னால் அவரும் இது ஹம்சாவதாரம் முன்னுவார் பதினொன்றாவது ஸ்கந்தத்தில் பதிமூணாவது அத்தியாயத்தில் ஹம்சோபாத்யான்னு ரொம்ப ஃபேமஸ் லிமிட்டெட் ஆடியன்ஸ் ரொம்ப கண்ட்ரோல் லிமிட்டட் ஆடியன்ஸ் பிரம்மா அவருடைய மாநகு புற்ற பேர் அவ்வளவுதான் அப்போ அவர்கள் கேள்வி கேட்பார்கள் பதில் சொல்ல தெரியாது முச்சு இவரால வர அப்போ அவருடைய முன்னால ஹம்ச பக்ஷியா வருவார் கோபவான் அப்படின்னு கேள்விப்பாரு கோபவான் இந்தியர்களின் கோபவான் யாரு யாரு இந்த மாதிரி முன்னால வந்திருக்கு அந்த அது மாதிரி ரொம்ப பிரித்து பல இடத்துல இந்த வார்த்தை வரணும் கோபவான் அது வந்து அது அது வரணும் அது வரணும் அதெல்லாம் குரு கிருப்பையில நமக்கு கிடைக்கணும் கோபவான் நான் யார் கோபவானுக்கு சம்பிராப்தம் விபிநேய இருக்கேன் பத்மாம் பத்மபராசாப்யம் விச்சர விணி கிரமபாஷா விச்சலசேஜஸ்விம் தேஜோம் பகவாசு சூரிய சோமோ மகேந்திரோலோ அப்பஜோ சூரியோமோ மகேந்திரோலோ அப்ப மே மிசேஜ்னேஜோ பகவான் விசோ பூஜ்ஜிய சோமோ மகேந்திரோ அப்போ மே ராம் தவ யம் புருஷக்பம் எசே குவம் பிரதீபிரபயா மே ஃபாம்தேவா புருஷக்பம் எசே குவம் பிரதீபாம் புப்பூர்தலே அஸ்க்கம் நரபுங்கம் வா கத்தியம் வதி ரோச்சத்தை சுருத்தம் அபியலேம் அஸ்மாங்கம் வத்தியமிதி மோச்சத்தை வயது புருஷவியவ முச்சுக்கந்தோவனஸ்வ ஆம பிரபோ வயது புருஷவிய ஐக்விரபந்தவ முச்சுக்கோவனஸ்வய ஆமப்பௌனஸ்வ ஆமப்ப சிரப்பாந்தோ நபத்தைந்திரிய சயன் விஜனே காமம் கேன உதோனா சிரப்பிராந்தோ நகேந்திரிய சக விஜனை காமம் கேனப்பி சோப்பி வஸ்மீ நூனம் ஆத்மீயா அனந்தரம் பன்மான் லட்சி அமித்தன சோப்பீ பத்மீகோ நூனம் ஆத்மீயா அனந்தரம் பன் சீமாமி மிச்சாத்தனரி ஹதோஜோ மகாபாசி தேினா தேஜசாவிஷக்கூரிதும் ஹதோஜோ மகாபாசி தேினா தேம்சிராகவான்ன பிரசன் வாணிய மேனீரியம் சம்பாஷிரான பிரகதனாணிய மேனநீரிய பிரகதன் வாணிய மேனநீரியம் முசுகர் முச்சுகண்டச்சவர்த்தி பதுத்துல பராார் உச்சுக்குந்தன் அவங்க யவன மாந்தா தாவினுடைய பிள்ள இங்க வந்திருக்கூடிய தாங்கள் யார் சம்பிராப்த பவான் கா கோபவான் யார் அந்த காட்டுல இருக்கக்கூடிய மலைகுகல் இது காடு காடுல நடு மலை முள்ளெல்லாம் நிறைஞ்சி ஒரு கண்டகை கண்டகான முள்ளு ஜாத்தியா முள்ளா இருக்கக்கூடிய தாமரை தளங்கள் போல மிருதுவான பாதங்களால இப்படி வந்திருக்கலாம் அப்போ இந்த யாருன்னு தெரியாமையே அந்த முச்சுகுந்த சக்கரவர்த்திக்கு அந்த கிருஷ்ணன் ஒரு பறிவு அன்பு அப்படி ஒரு ஒரு பக்தியை பார்க்க முடியுது ஒரு பறிவு பக்தி ஸ்நேகம் தாமரை தளங்கள் மாதிரி அப்படி ஒரு சாஃப்டா இருக்கூடிய கால்களால் நடந்து வந்திருக்கேன் இந்த குகையும் காட்டில் இருக்கு இந்த காடில் முள்ளெல்லாம் நிறைஞ்ச தாமரை தாமரையா இருக்கு முள்ளெல்லாம் நிறைஞ்ச இறஞ்ச இடம் இதுல தாமரை போன்ற கால்களெல்லாம் நடந்து வந்திருக்கேன் முள்ளு குத்திருக்குமே தாங்கள் வந்து தேஜோவான்களிலாம் தேஜோ ரூபியாக இருக்கக்கூடிய அக்னி பகவானா ஆமா தே எல்லாருக்கும் தேஜஸ் இருக்கு அதாவது சரி இந்திரியங்களுடைய தேஜஸ் சரீரத்தினுடைய காந்தி அவர்களுடைய தபஸு தெய்வத்தினுடைய தன்மைக்கு எல்லா காமிச்சியும் சரீரத்துல ஒளி வரதும் தேஜஸ் வரதும் அப்படி கொண்டவர்கள் தேஜோவான்கள் அந்த தேஜோவான்களுக்கு தேஜோ ரூப்பியா இருக்கக்கூடியது அக்னி பகவான் அப்படியா அக்னியா இல்ல சூரியனா இல்ல சந்திரனா இல்லது மகேந்திரனா வேற லோகபாலனா லோகபாலர்களும் எட்டு லோகபாலர்கள் இருக்கார் இல்லையா ஏதாவது இந்திர அக்னி யம நிறுத்தி வருண வாயு வேற ஈஷான் அப்படி அப்படியே தேஜோவன்களுக்கெல்லாம் தேஜோவான அக்னியா இல்ல சூரியனா சந்திரனா மகேந்திரனா இல்ல லோகபாலனா நாங்கள் உங்களை தேவர்களுக்கும் தேவர்களான பிரம்மா விஷ்ணு மகேஸ்வருக்குள்ள புருஷோத்தமன அந்த மகாவிஷ்ணுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன இப்படிப்பட்ட இந்த மலை குகையில இருக்கக்கூடிய இருட்ட உங்களுடைய பிரகாசத்தால பெரிய விளக்கு மாதிரி அதாவது டூம் லைட் போட்ட மாதிரி இந்த ஸ்டேடியத்துலாம் போட்ட மாதிரி டூம் லைட் மாதிரி புரியறதுக்காக புரியா புரிஞ்சதை வச்சுன்னு புரியாத சொல்லணும் ஸ்டேடியம் இந்த பிளேயிங் ஸ்டேடியம் இருக்கு பிளே கிரவுண்ட்லாம் இருக்கு மேலே உயரத்தில் பெரிய ஒரு பூம் லைட்லாம் போட்டிருப்பான் இல்லையா இல்லை எல்லாம் பெரிய ரயில்வே ஸ்டேஷன்லாம் பூம் லைட் அப்படி போட்டிருப்பான் இல்லையா அந்த ஜூம் லைட்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய விளக்கு மாதிரி மல கோயில் இருக்கக்கூடிய இருட்டை பிரகா போக்கடிக்கிறீங்களேன் பிரகாசம் பண்றீங்களே சொத்தமா கேட்க விரும்பக்கூடிய எங்களுக்கு உங்களுடைய பிறப்பு அதாவது தான் நீங்கள் யாருன்னு உங்களுடைய பிறப்பும் கர்மாவும் கோத்திரமும் பிரியம் இருந்தால் கபடம் இல்லாமல் நீங்கள் வந்து சொல்லலாம் அவ்வியரீகம் கபடம் இல்லாமல் நிஜமான விஷயத்தை சொல்லலாம் எப்படி சொல்ல உங்களை பிடிச்சிருந்தால் சொல்லலாம் அப்படி சொன்ன ஒன்று ஏ புரோத்தமா ஏ பிரபுவேன் நாங்களோ இக்ஷ்போக்கம் அவங்களை கேட்டார் நீ யார் யாருன்னு கேட்டார் அப்போ அவரை பற்றி சொல்லிட்டு ஏ புரோத்தமா ஏ புரோத்தமா பிரபோ நாங்களோ இக்ஷுவ வம்சத்தில் பிறந்தவன் க்ஷத்யர் யுவனாஸ்வ மகாராஜாவுடைய புத்திரன் யுவனாஸ்வன் யுவனாஸ்வன் யுவனாஸ் அவனுக்கு புத்திரன் அதாவது வந்து மாந்தாதா அந்த மாந்தாத்தாவனோட மாந்தாத்தாவனுடைய ஆண்மகன்தான் மாந்தா தா ஏன்னா அவருடைய பிள்ளவனு அவருக்கு வந்து மந்திரம் சொல்லி யாகமன்றக்காக வச்ச அ அந்த கலச தீர்த்தத்தை ராத்திரி வேலையில் தாகத்தால் குடிச்சுட்டார் அப்புறம் குடிச்சது அவர் வயிற்லேயே குழந்தை ஏற்பட்டு வயிற கீழ்ச்சின்னு வந்தது அதான் அவர் தான் மாந்தாத்தான்னு சொல்லப்பட்டவர் உமராஸ்கந்தில் பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட யுவநாசு மகாராஜாவுடைய புத்திரனான முச்சுகுந்தன் என கூப்பிடுவார் முகாலம் கண்ணை கண்ணை வந்து மூடி இருந்ததுனால சிரம அடைந்தனால் ரொம்ப நாள் கண் விழிச்சியும் சண்டை போட்டிருக்கேன் அந்த தேவலோகத்தில் கண் விழிச்சதுனால சிரமமடைந்தனால நித்ரைய நித்ரையால் இங்கேயும் இந்திரியங்களை அடங்கி போய் தனிமையான இடத்துல இப்படி என்னை இஷ்டப்படி பழுத்து தூங்கிந்திருக்கேன் இப்பொழுதும் ஆரோவத்தரா எழுப்பப்பட்டேன் ஆரோகத்தரை எழுப்பி விட்டான் அவனும் ஆத்மீயன பாப்பனா அவனுடைய பாப்பத்தால் தனதே ஆன பாபத்தால் சாம்பலாக்கப்பட்டான் அவனும் தனதேயான பாப்பத்தால சாம்பலாக்கப்பட்டான் உடனேயே சத்ருக்குள்ள முடிக்கக்கூடிய சத்ருக்குள்ள அழிக்கக்கூடிய சீமானன் நீங்கள் வந்து தரிசனம் கொடுத்துருக்கீங்க உங்களை தரிசனம் பண்ண உங்களால் பார்க்கவே முடியாத சகிக்கவே முடியாத உங்களுடைய காந்தியால தேஜஸால பார்க்கிறதுக்கு சக்தி இல்லாத நாங்கள்லாம் அதிகமாக பார்க்க முடியல அதிகமாக பார்க்க முடியல ஏ மானுபாவா படைத்த என் போன்றவர்களுக்கெல்லாம் சேவிக்க தகுந்தவர்களாக இருக்கீர்களேன் என் மானுபாவாக படைத்த அதாவது கண்ணு காது புத்தி மனசெல்லாம் வந்து பார்க்கறதுக்கும் சேவிக்கத்தக்கவர்களாக இருக்கீர்களே பரவாயில் இப்படி முற்றுக்குந்தனால் ஆதரவோடு அன்போட பிரியத்தோட விஜயாபனம் பண்ணப்பட்ட பக்தர்களை ரட்சிக்கக்கூடிய கிருஷ்ணனும் பகவான் பூத பாவன அந்த பக்தர்களை காப்பாற்றக்கூடிய கிருஷ்ண பகவானும் சிரிச்சிந்து இடிமுழக்கம் மாதிரி அவருடைய வா அந்த இது வருது வாக்கு இடிமுழக்கம் மாதிரி மேகநாடு தப்பி வாக்கால் பேச ஆரம்பித்தார் பேச ஆரம்பித்தார் அதாவது இப்படி அவன் தன்னை டிஸ்ட இது பண்ணிட்டான் முற்றுக்குந்த சக்கரவர்த்தி தன்னை வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்கு அவர் இன்ட்ரடக்ஷன் இதை விசிட்டிங் கார்டை கொடுப்பார் விசிட்டிங் கார்டை அவர் இவர் கொடுத்துட்டார் முற்றுக்குந்த சக்கரவர்த்தியும் சொல்லிட்டார் பகவான் வந்து விசி ஓர இடத்துல விசிட்டிங் கார்டை கொடுப்பார் கேட்டார் இதுதான் அப்படி பரிவோட பேசினார் முள்ளெல்லாம் நிறைஞ்ச காட்டு பிரதேச மலக்கோகையில் இதே தாமர மாதிரி மிருதுவான கால்களோட நடந்து வந்திருக்கேன் நீங்கள் யார் அப்படின்னு அழகாக ரொம்ப பழுவோட கேட்டேன் விவரமா பார்ப்போம் என்ன சொல்றார் முதுகுந்தர் சொல்றார் இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க யாரு நீங்க யாரு என்ன புரியல எனக்கு முள்ளெல்லாம் நிறைஞ்சு அதிகமா அதிகமான முக்கள் காலை குத்தி அப்படியே கீழ்ச்சி விட்டுருவோம் அப்படி இருக்கக்கூடிய முக்கெல்லாம் நிறைஞ்சக்கூடிய பயங்கரமான இந்த காட்டுல இந்த குகைக்குள்ள தாமரை மாதிரி அவ்வளவு ஒரு மென்மையாக மிருதுவாக இருக்கக்கூடிய மிருதுவாக மென்மையாக சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த திருவடிகள் நோகி போகிறதுக்காக நோகி வலிக்க மாதிரி அப்படி ரத்தங்க தீரமாக ஆடுமே அப்படி நீங்கள் எப்படி எதுக்காக நடந்து வந்தீர்கள் அப்படிப்பட்ட நீங்கள் வந்து அப்படியே பிரகாசமாக ஒளிமிக்க மிகவும் தேஜஸ் கொண்ட சூரியன் போன்றவ போன்றவர்களுடைய பேரொழியா அல்லது பகவான் அக்னியா சூரியனா சந்திரனா மகேந்திரன் தானா இல்லை வேறு தீப்பாளர்களான் அட்ட தீப்பாளர்கள் தானே உங்களுடைய அந்த பிரகாசமான பெரிய ஒரு விளக்கு ஒளியான அந்த லைட்டால் அதாவது தான் சொன்ன ஒரு பிளே கிரவுண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி விளையாடுற போது மேலே போடக்கூடிய வந்து அந்த அந்த டூம் லைட் மாதிரி போடுறாங்க அந்த மாதிரி லைட்டு அந்த பிரகாசமாக இருக்கிறீங்க அந்த லைட்டுக்கும் அந்த மாதிரி ஒரு பல மடங்கு இருந்தால் அப்படி இருக்கும் அப்படி பிரகாசமான விளக்கு இருட்டு போகிறது அப்படி இந்த கோயிலை இருட்டை வந்து உங்களுடைய தேஜஸால் சரீரத்தில் இருக்கக்கூடிய தேஜஸால் போக்கக்கூடிய நீங்கள் தேவர்களுக்கு தேவரான மும்மூர்த்திகளான அந்த புருஷோத்தமரான சிவன் நாராயணன் தான் நினைக்கிறேன் சிறந்தவர் நீங்கள் சூ சூறுவாது இல்லாமல் உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நான் விரும்புகிறேன் சூதுவாது தான் நிர்வலீகம் அவ்வியலீகம் அவ்வியலீக்கம்னா தான் அலீக்கம்னா சூதுவாது சூதுவாது இல்லாமல் அவ்வியல் சுற்று தான் அவ்வியலீக்கம் அப்போ சூதுவாது இல்லாத உங்கள் இருந்து நான் கேட்குறேன் சூதுவாதி உங்களை பற்றி நான் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் வந்து உங்களுடைய பிறப்பு என்ன தொழில் என்ன குளம் என்ன வம்சம் என்ன என்ன விருப்பம் புருஷர்கள ஒரு திலகமா இருக்கீர்கள் புருஷர்ல புலியா இருக்கிறது புருஷ வியாகிற புருஷ ஆண் புலியா இருக்கீர்கள் ஆண் புலியா இருக்கன்னா ஒரு ஆண் ரேஷாபான்னா பெருமை பெருமையா உண்டவன் அதில் எல்லாம் ஒரு பெரிய காலமாடு மாதிரி பசுமாடுக்கு நடுவில் ஒரு காலமாடு பெருசுத்தார் அப்படி இருக்கும் மாதிரி ஆண்கள்லேயே ஒரு ரேஷாபம்னு சொல்லுவார் அது மாதிரி புருஷ வியாகிறேன்னா ஆண்கள்லையும் ஒரு பெரிய ஆண் புலியா ஆடவர் திலகன் நான் வந்து என்னை பற்றி சொல்கிறார் நான் வந்து இக்ஷோக வம்சத்தில் க்ஷத்திரியரான யுவனாஸ்வனுடைய புத்திரனான யுவனாஸ்வன் யுவனாஸ்வனுடைய புத்திரன்னா ஆன்மகன் அதுதான் மாந்தாதா அந்த மாந்தாதா மகாராஜாவுடைய புத்திரன் என் பேர் முற்றுகுந்தன் ரொம்ப நாட்கள் கண் களைச்சு போயிட்டேன் டயர்ட் ஆகிட்டேன் அதனால் தூக்கத்தால் இங்கே தூங்கிட்டுருக்கேன் வெளி தெரியாத மாதிரி மனுஷ நடமாட்டம் இந்த இடத்துல தனியாக படுத்துன்னு தூங்கிட்டு இப்போ யாரோ என்னை எழுப்பி விட்டார் தூங்கிற அவன் அவன் வந்து விட்டவனே அவனுடைய விதிப்பயனை பிரகாரம் அவனுடைய விதிப்பயன் அவனுடைய தலையெழுத்து பிரகாரம் காலை அவனா காலை அவனுக்கு தெரியாது அவன் வந்து சாம்பலாக்கி போக விட்டான் சாம்பலாயி யாரோ ஒருத்தரை வந்து என்னை விட்டான் அவன் வந்து அவனுடைய விதி பயனால்தான் அவன் வந்து சாம்பலாயிட்டான் உடனே பகைவர்களை அழிக்கக்கூடிய அழகனான நீங்கள் வந்து என்னுடைய கள்ளப்பட்டீர்கள் எல்லா விதமான பகைவர்கள் சத்ருக்களை அழிக்கக்கூடிய இன்டர்னல் சத்ரும் பண்ணுவார் காமக்ரோதரோ பூமகர்மர்வா சரித்தையும் அழிப்பார் வெளியில் இருக்கக்கூடிய பத்து சத்ருக்களை அழிப்பார் அப்படிப்பட்ட அழகான தாங்கள் வந்து என் கள்ளப்பட்டீர்கள் இந்த மனுஷர்களால் வெறும் அதிகமாக மதிக்கத்தக்கக்கூடிய அளவில் நீ உங்களுடைய தாங்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் பேரொழியால் என் கண்ணெல்லாம் சக்தி போயிடுச்சு தெரியல எங்கே தண்ணி சக்தி போயிடுச்சு இருக்கக்கூடியதிலே சக்தி போடுச்சு வைசைட் சக்தி போடுது அப்போது நான் வந்து உங்களை பார்க்க முடியலை உற்று நோக்க முடியும் உங்களுடைய பிரகாசமாக பிரகாசத்தில் ஒரு கீழ் என்ன வந்து மாத்தியானிகம் ஒரு பார்க்குற இல்லைங்க சூரியனை போய் எப்படி முடியறது அந்த மாதிரி எவ்வளோ பிரகாசமாக இருக்கு அப்படி இருக்கும் அப்போ இதனால உற்று நோக்க முடியும் ராஜா இப்படியும் உற்றுகுந்தர் சொன்ன எல்லா ஜீவராசிகளையும் உயிரணங்களையும் மனுஷர்களையும் வாழ வைக்கக்கூடிய அந்த பகவான் கண்ணன் சிரிச்சிருந்து மேகம் போன்ற கனத்த குரலில் பதில் பேச ஆரம்பித்தான் மேலே கிருஷ்ணா